நெஞ்சு நுழைந்த நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நினைக்கின்ற வேறு யாரும் இல்லை தமிழ் தமிழ் உலகில் ஒரு நகைச்சுவையோடு கலந்த படங்களை தந்து மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்ட திரு பாண்டியராஜன் அவர்களை இன்று நேர்காணல் மூலம் சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்வு அடைகின்றோம் இவர் ஒரு இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார் கன்னிராசி ஆண் பாவம் மணிநிரடி நெத்தியடி சுப்பிரமணிய சாமி கோபாலா கோபாலா என இவருடைய படங்களுடைய பெயரை பார்த்தாலே ஒரு காமெடியாகத்தான் இருக்கும் அந்த படங்களுக்குரிய பெயரை கொண்டே இவருடைய அத்தனை நடிப்புகளும் மிக அபாரமாக நடித்து திரை உலகை மட்டுமல்ல இளைஞர்களையும் ஒரு கலக்கு கலக்கியவர் என்று சொன்னால் மதிப்புக்குரிய பாண்டியராஜன் அவர்கள் இன்று நேசகானம் காட்டலையில் இசையின் மடியில் நிகழ்ச்சியில் அவரை சந்திப்போமா வணக்கம் வணக்கமா வணக்கமா உங்க தமிழுக்கு நிகர என்னால பேச முடியுமான்னு ஒரு அச்சம் வந்துருச்சு ராகினி பாஸ்கர் அளவுக்கு தமிழ் பேச முயற்சி பண்ற நேசகானம் நேர்களுக்கு இந்த பாண்டியராயின் வணக்கங்கள் முதலில் உங்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு தமிழ் என்பது பாட்டிலேயே அறிவி போல் வருவதுதான் தமிழ் அழகான தமிழாக இருக்கிறது எனக்கு அந்த உச்சரிப்பா கூட இந்த உச்சரிப்பு திருத்தமா பேச பிடிக்கும் அந்த தமிழை ரொம்ப நேசிப்பேன் அது இன்னொன்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா என்னுடைய மாமனார் அவரு வந்து ஒரு தமிழ் திரைப்பட கவிஞர் அவர் திரு திரு அவினாசி மணி அவர்கள் அவர் வந்து ஒரு அற்புதமான கலைஞரு தமிழ் நுழுக்கத்தான் நானு அவருக்கு பேசும்போது பார்க்கும்போது கவனிப்பேன் ஒரு திருமண பத்திகை யாராவது பண்ணு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் என்னக்கு தேதி என்ன என்ன நேரம் அதான் குறிச்சுக்குவோம் ஆனா எங்க மாம அவர் என்ன பண்ணுவார்னா அதுல திருமண கல்வி அது இச்சு வரக்கூடாது அவங்க வந்தாங்க பதவி கூட்டாங்க வாங்கிட்டு வரமா இல்லையா அதை அந்த தமிழ்ல துணை எதுவும் வரக்கூடாதுன்றத அவருடைய கவனம் ஒரு அற்புதமான மனிதர் அவரை பத்தி சொல்ல தமிழ்நாட்டுல மிக பெரிய போற்றத்தக்க மனிதர்கள் கூட அவரு பணியாற்றிருக்காரு திரு கவிஞர் கண்ணாசன் ஐயா கூட அவரு பணியாற்றிருக்காரு அப்புறம் கலைஞரோட பணியாற்று அப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரோட பணியாற்றிருக்காரு மூணு பேருக்கு அவரு எட்டி எட்டு இருக்காரு அதனால அவரு அவரு பாடங்கள்லாம் கூட தமிழ் மன உள்ள ஆர்வம் தெரியும் அவரு காலத்தை வென்றவனிட்டு படலாய் வைப்பாரு அப்புறம் பம்பை உடு கட்டி பாட்டு அப்புறம் ராக கண்டா தம்பி ராஜா அப்புறம் அவரு பத்தி பாடல ஒரு பாட்டு பூரணாயக கனகவள்ளி அப்படின்ற பாடு எங்க மாமா இருந்தா அவர் இருக்கிற காலத்துல பெருசா உணர முடியல ஓகே எழுதியிருக்காரு அவங்க நினைப்போம் ஆனா அவர் இல்லாத போதுதான் அவருடைய அருமை கூடுது தலைமுறையினர் எல்லாரும் ஒரு திருக்கிட்ட ஒரு ஆற்றலை பார்த்தம்னா அவங்க கிட்ட ஒரு திறவை பார்த்தம்னா அது அப்பவே சொல்லி அவங்கள நீங்க உற்சாகப்படுத்தணும் இல்ல அது அடிக்கோட்டு திறமையா இருக்கு அந்த கலத்தார கீட்ட பார்த்து சொல்றது நாமையா நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கா அது இல்ல சமைப்பா மனைவி நல்லா சமைப்பாங்கனா இருந்தா கூட இன்னைக்கு மீன் தோணும் நல்லா இருக்கு அந்த மீன் கொழும்பு நீ இருக்கு சாம்பாருக்கு ஒரு ஏரியாச்சு ரசத்துக்கு ஒரு ஏரியாச்சுக்கு ஒரு ஏரியாட்டி பண்ணுவ எதுவுமே குறிப்பா ஏன் சொல்றான் இந்த நீங்க ஜெர்மனி கவனிச்சு இதெல்லாம் ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு குறிப்பிடு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணீங்க அதுதான் முக்கியம் பார்த்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்படியா இயக்கம் கத்துக்கிட்டோம் அதே அது கொஞ்சம் சின்ன சந்தோஷ அப்புறம் நல்ல நடிகர்வாங்க அன்னைக்கு நைட்ட தூங்க பண்றாங்க ஐஸ்மாலு அப்படியே கொற்றமா இருக்கும் இந்த கிரியேட்டர்ல அப்பப்போ தட்டி கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது அந்த விஷயத்துல சொல்லும் வார்த்தலாம் தேடி பிடிச்சி போடுறீங்க இந்த நிகழ்ச்சி அழக நிகழ்ச்சி அதெல்லாம் நீங்க சொல்லும் போது எவ்வளவு ஊடுருவி பாக்கல போனோம் அது இல்ல அப்படித்தான் இது வந்து தேடுதல் என்பது சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த சுவாரசியமான சம்பவங்களில் சிக்கிக்கொண்ட ஒருவரும் நீங்கள் அது உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி தான் நடிகின்றோம் உங்களுடைய ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு படங்களில் வெறும் காமெடிகளும் இன்றும் எங்களை எங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய படங்களை பார்த்து சிரிக்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான படங்களை தயாரித்த மேதை என்றுதான் சொல்ல வேண்டும் இது பொய்யல பொய்யும் இல்ல சந்தோஷ இன்னைக்குமா எனக்கு பேரா இருக்கா ரெண்டு பேரு அப்போ மோஹித்து நூத்தி பேர் நிதி ரெண்டு பேருக்கும் என் வயது சோல் ஓட்டு போது சாப்பாடு கொடுக்கும் போது பாட்டு சொல்ல சூப்பர் கார்க்கு ஓட்டியிருப்பேன் அந்த கார் சாட்டை போட்டு போட்டு காமிச்சா கொண்டாடி விட்டுறான் அத பார்க்கும் போது எனக்கு ஏழு மகிழ்ச்சியா இருக்கு போறோம் இல்ல நம்ம நம்ம பேரனுக்கு வரைக்கும் நம்ம படத்துல வேலை பார்த்துருக்கோம் இதுதான் சந்தோஷங்களை தேடி குடிச்சி பத்து தாண்டி போய் நாலு யாரையும் குடும்பங்கள மாதிரியும் பேச முடியாது அதுவே சந்தோஷம் உங்களுடைய பெற்றோர்களை பற்றி முதல் கூறுங்கள் வணக்கம் கூறுங்கள் எனக்கு வந்து நான் வந்து எங்க எனக்குல்லவன் ஆர்வத்துல நானும் அப்போ முதல்ல போய் போயிட்டேன் அப்போ எங்க அப்பா எங்க குடும்ப சூழ்நிலை கேட்டுக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு எங்க வீசு கத்துன்னு போறா எங்க அந்த வயிறு கத்துக்கீஸ் கட்டி படிக்க சொன்னாரு அது அது இருந்தா நாலு போனேன் அப்படி வந்து சின்ன ஆறு வந்து அதுக்கப்புறம் டைரக்டர் ஆனேன் ஆஹ் எங்க அப்பா நை ஒரு முறை கூட ஒரு தடுக்கல அவருக்குள்ளாரோ நான் ஒண்ணு பெரிய ஒரு அறிவு ஜீவியோ அப்படிலாம் கிடையாது அவனுடைய பிளஸ் தான் நான் உங்களை பேசுறவர்கள் ஆயிடுச்சு ஏதப்பா நம்ம மறுநாள் அவரு தவற போறாரு உயிரிழ போறாரு அது மூலம் போது நான் ஒரு சீடு கம்பன் மாதிரி கம்பன் வேலை செஞ்சிருந்தேன் ஒரு நூறுபா சம்பளத்தங்கிச்சு வந்து கூப்பிடுவேன் அப்பாவுக்கு உடம்பு புரியல ஓடி வர மூச்சு வாங்க ஓடி வர வீட்டுக்கு வந்தோடன கேட்டேன் அப்பா என்னப்பா என்ன கே கேட்கல அவர் எனக்கு மூச்சு வாங்குறத பார்த்தாரு கண்ணு ஓரிய இல்லையாப்பா அப்படின்னாரு நீ என்ன உடம்பு என்ன பண்ற பார்த்து உத்து பார்த்து நான் இறந்த பிறகு நீ நல்லா ஒரு பண்ணார் என்னப்பா அப்படி எவ்வளவு அப்படின்னு சாப்பிட்ட மாட்டா ஆனா அந்த மனிதனுக்கு பாருங்க அதுக்கு அடுத்த நாள் அவரு இறந்துறாரு அது முதல்னாலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஆசிரியன் வாங்கல்ல அந்த மாதிரி தோணி அவர் சொன்னது எனக்கு இப்ப ஞாபகம் ஒரு அப்பா எங்க அப்பா வந்து கொடுக்கிறது வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குற மாம்பழம் கேட்டு வந்து ஒரு பத்து பேருக்கு போஸ்ட் கார்டு யாரைய விட்டா அவங்க எழுதி கொடுவாரு நான் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வீட்டுல பொண்ணு இருக்க ரொம்ப காரணமாக கேக்குறேன் நான் அவருக்க என்ன செய்யாம அது எனக்கு ஒரு பயிற்சி போதும் இல்ல அப்ப அவர் அந்த பெருசாவை ஆசைப்பட்டதே இல்லை ஒரு அப்பா டிரைவர்ன்றதால எங்க மாமா ஒருத்தர் ஒரு ஒரு நாள் இருக்கு ஒரு ஜீப் எடுத்து வீட்டுக்கு அவர் வேலை பார்க்கறதுல இருந்து அந்த ஜீப்பு எப்படி உட்கார்ந்து ஓடுறது அப்படின்னு அது தள்ளி பார்த்தேன் வண்டியில ஓடக்கூடாது அது என்ன போட்டோம் அப்படின்னு சந்த போடுறாரு வண்டியில ஓடும் சந்த போடுவோம்னா நான் ஓடுறேன் என் நிறைய சின்ன வயசுலயே நான் கார் வேணா ஓடுவேனா அதுவே ஓட்டுறேன் அவர் உண்மை ஷாக் ஆகிச்சாரு பிற்காலத்துல காரு அத வாங்கி விட்டப்போ அடிக்கடி நினைக்கிறதா நல்லா எங்க அப்பா வந்து நான் வாங்கின காரு ஒரு ரவுண்டு உக்காந்து ஓட்டிருந்தா தான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது இல்லன்னு தான் அது அதான் அந்த அந்த உணர்வுலாம் இந்த காலத்தை எதிர்பார்க்க முடியாது இது அப்பா பத்தி ஒரு அம்மா எப்படண்டனு கூப்பிட்டு போன பாரிஸு கூட்டிட்டு போனேன் சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு போனேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எங்க அம்மா கூப்பிட்டு போனேன் அவரும் அவரோட மகிழ்ச்சி பட்டாரு எங்க அம்மாவதுல சந்தோஷம் இதெல்லாம் முடிஞ்சது அதுதான் நட்டு பாக்கிறப்போ முடியுமான்னா அவங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா எவ்வளவு ஒரு ஒருத்தான் நான் முதல்ல கல்யாணமா பண்ணிக்கொடுதுட்டேன் ஒரு நாள் தெரியுது காலில வந்து எங்க அம்மா நான் செலவுலாம் அதிகமா பண்ணிட்டு இருந்தேன் சரி இது கல்யாணம் காட்சி நம்ம சரி போய் கொடுக்கணும் வந்து கால நாலு மணிக்கு எங்க அம்மா எழுப்பி அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுப்போச்சு பயன்டா நான்கு மணிக்கு நான்கு மணிக்கு என் தங்கச்சிக்கு போவேன் எங்க அப்பா இறக்கும் போது ஒரு தங்கச்சிக்கு அஞ்சு வயசு ஒரு தங்கச்சிக்கு மூணு வயசுக்கு அவங்களுக்கு எங்க அப்பா முகமே தெரியாது அதனால படிக்க வச்சு அதான் கல்யாணம் இல்லாத ஒரு தகுதி இல்லை சூப்பர் ஸ்டார் வந்த அம்மா ஒரு நான் சொந்த சொல்றேன் கல்யாணம் பண்ணிக்கிற உடனே எங்க அம்மா எப்படி என்ன யாரை டேமரா கேட்கவே இல்லை எப்ப வீட்டுக்கு நீ மாடா உழைச்சிட்ட உனக்கு மனசு தோணுதோ அத பண்ணிப்பாச்சூரி அம்மா பிடிக்கும் அதே மாதிரி இன்னசென்ட் ஒரு அட்வான்ஸ் செக் கொடுப்பாங்க என்ன சார் அப்புறம் அதுதான் ஜாலி பண்ணி கொண்டாரு நானே அப்பதான் அவ்வளவு அதெல்லாம் ரெண்டு ரூபா நோட்டு அஞ்சு நோட்டு ஒரு நோட்டு அப்பா போட்டா கட்டி வச்சு அப்பட்டு அம்மா கூப்பிட்டு அம்மா காலில் பணத்தை காலில் கேக்குது பாத்துக்கணும் அது புச்சி போயிரு போது எதுனா அப்படி ஒரு இன்னசென்ட் ஒரு யதார்த்தமான ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்கள் அப்போச்சு மாறி போச்சு அதே நேரத்துல அப்பா அம்மா தான் நமக்கு அந்த வந்து எக்காரத்தை கொன்னும் நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அந்த எண்ண வரணும் நமக்காக என்ன பாடுபட்டு இருப்பாங்க என்ன உழைச்சிருப்பாங்க அந்த எண்ணெய் வேணும் அவங்கள வந்து நம்ம வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அதுதான் வேலை விஷயம் வாழ்ந்து வாழ்க்கையை திரும்ப திரும்ப யோசிச்சு கொடுமை பழமொழி பட்ச ஒரு பதினாறு வயசு பயணி இருக்கும் போது வேலைக்கு போறான்னா அப்பா செல்லு அறுபது வயசுக்கு முன்னா வேலை போறோம்னா பயன் சரியில்லை பயன் சரியில்லை ஆமா பசங்க அப்பா அம்மாவுக்கு பார கொடுத்து அவங்களுக்கு ஏற்கனவே வாழ்க்கை பாரம் குடும்ப பாரம் பாரம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல விஷயமே அது இப்ப எங்க பசங்களும் பசங்களுடைய பாஸ்ட் லைஃப் இல்ல வேகமான மூளை சீக்கிரமா அறாது சீக்கிரமா பழகல என்ன எல்லாரும் பொதுவா சொல்றேன் நிறைய பேர் மைண்ட் அப்படி இருக்கு அப்புறம் உழைக்க தயங்குறாங்க உழைக்காம ஒரு பாட்டுல பணக்காரன் ஆயிருக்கிறாங்க அப்படி இல்ல நிச்சயமா ஒரு ஒருத்தர் வாழ்க்கையும் வரும் அதுல மாற்றமே கிடையாது தயாரிக்காதீங்க நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் அது இல்ல நான் டேரக்ட் ஆகிறதுக்கு நான் வண்டி இழுத்திருக்கேன் கை வண்டி இழுத்திருக்கேன் லாத்ராம் களை வச்சிருக்கேன் நான் இப்ப கஷ்டங்கள்லாம் என் பசங்களுக்கு சொல்றது இல்ல ஏன்னா அவங்க அதெல்லாம் தான் அந்த காலத்துல உன்ன பசங்க ஆரம்பிச்சிட்றான் ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ட்டாங்க அதுல பசங்களுக்கு கஷ்ட சொன்னா புரியுது அந்த புரிய மாதிரி சைகளுக்கு அவ்வளவுதான் எங்க பசங்களை அந்த சொல்றது வந்து பொதுவா எங்க பசி நான் எப்படி வளர்த்துருப்பேன்னு தெரியும் அந்த எண்ணம் அவளுக்கு தெரியுது அப்பா அம்மா இப்படி எப்படி சென்சிட்டிவா இருப்பாரு அப்ப சிந்தது எதிர்ப்பு கோவப்படுவாரு ஆசைக்கும் கேட்டார நம்மளால பண்ண முடியு எண்ணம் பசங்க வரவே கூடாது அதுதான் நம்ம சொன்ன போதுமன்றோ நான் எந்த மாதிரியான வேலைகள் பாக்குற இவ்வளவுதான் பழம் பண்ணுவேன் எல்லாம் சொல்லிட்டேன் பண்ணுவோம்னா இப்ப எல்லாம் வந்தாங்கல்ல அதனால நான் எனக்கு இப்ப என்ன கேரக்டர் கொடுக்கோ அதான் கேரக்டா பண்றேன் இதான் அத போதுன்ற மனசுதான் பசங்கூட காரண பொங்கல் பக்கத்துல ஒரு கார் வந்த பாத்தானுங்க அப்பா அந்த காரு கோடி டே நம்ம வண்டி நம்ம வண்டிக்கு டீசல் போட்டுவோம் பாரு நம்ம வண்டி டமாலு டயர் பஞ்சர் அதுக்கு பணம் கட்டணும் ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்த பஞ்சர் அது நம்ம இஎம்ஐ கட்டணும் இதெல்லாம் பாருங்க பக்கத்துல கார் பாருங்க இதை என்ஜாய் பண்ணுங்க இந்த கார்ல ஏசி இந்த காருக்கு கம்ஃபர்டா இருக்கு நம்ம இதை பண்றதான் நம்ம முடியும் இப்ப நமக்கு இட்லி சாம்பார் இது இல்லாம எவ்வளவு இருக்கா நமக்கு நானு ஆரம்ப காலத்துல இந்த பறைவு நேற்று சாப்பிட்டு வாங்க எனக்கு நம்ம சாப்பிடத்துல அதெல்லாம் சொல்றதும் இல்லை சில பேரை குடும்பம் சொல்லுவாங்க நானும் பட்டியா இருந்திருக்கேன் ரெண்டு நாள் பட்டினும் நான் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் செய்தியா நம்ம விதி நம்ம அப்படி இருந்தோம் இப்போ அதே விதி இப்ப நமக்கு ஒரு சினிமா நடிகன் ஆகி இருக்கு இது நடந்தது நடந்ததுக்கு நல்லா இருக்குது பள்ளி காதல் பள்ளி பருவ காலகட்டங்கள் பள்ளி காதலா எனக்கு கல்யாணம் ஆகி பேரெல்லாம் இத்திரிக்க நான் சொல்லாம போக முடியாது நான் வந்து கோடி கிருஷ்ணன் ஆண் பெண் பணம் ஒன்னா படிக்கிற வலுப்பறை அதனால நான் அது பெண்கள்லாம் எல்லாம் நம்மள ஒரு புரியும் எப்பவும் அந்த பகுதியில வரலாம் இருக்கு அந்த இடம் அவள் தான் அந்த காதல் வயசு வரும் போது என்னை வறுமை அதிகமாக காதலித்து விட்டது வீட்டுல அம்மாவுக்கும் தங்கச்சிக்க ஆக்கிரமிச்சிச்சு அதனால மற்றவங்க எல்லாம் போன்றது போன்றது எல்லாம் பாப்பேன் இருக்கும் ஆனா ட்வெண்ட்டி போர் அவர் அந்த சினிமாவில் இருந்த ஆர்வம் இல்ல அது என்ன ரொம்ப காயிச்சிச்சு திரை உலகில் பலம் பெறுவதற்கு யார் காரணம் என்னுடைய பொண்ணு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லங்க அந்த டைல்கள் ஒரு வாலிபா பயன்பட்டு இவங்கெல்லாம் கவனிக்கிறான் இதெல்லாம் ஒரு தெரு சம்பவம் அதெல்லாம் அத பார்க்கும் போது எனக்கு அப்படி ஷாக்கு இன்னது உச்சவாரு சுண்டல் அத வேலை அவரவே அவரு என்ன நினைக்கிறேன் இந்த ஹோட்டலில் போயிட்டு சமோசா அந்த ஹோட்டல போயிட்டு சிக்கன் அது என்ன அவரு பழைய சேர்ப்பேன் அவரு அடுத்த சூட்டிக்கு போகும்போது அவர்கிட்ட உதவியாளர்களாம் நான் சண்டாக்கிட்டேன் அவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்து சண்டாக்கிட்டேன் அவங்க எல்லாம் சேர்ந்து அப்போ பறையப்பட்டி நாலு சூடி பாராசூட்டி அந்த பச்சைய நீ வாங்க அப்படிட்டாங்க நான் போற டக்கல்ல பற하고 ஒலி இருந்து டக்கல்ல டாம்றும்போது அவர் தெரிவேறாம சட நான் போய்ட்ட அப்பு என்ன கேபிள் சோர் انت அப்போ நான் தூச்சேனே என்ன கேபிள் குரே தெரியே யாராச்சானே அதுவே தெரி பார்த்தே பார்த்தாரு வாங்க ஒண்ணாட்லாம் அப்படின்னு சொல்லுவதே நான் ஒன்னு காலைல விட்டுதேன் சார் நான் அப்பா இல்ல பையன் சார் சீமான ஆசை சார் சொல்லிடுங்க சார் காலை குடிச்சா அவருக்கு பயிர எம்பரசிங் ஆயிடுச்சு என்னால அது யூரத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு சரிதெல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க பார்த்தாரு சரி கண்டி பண்ணு அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில அங்க டேரக்டர் அசங்க அப்புறம் அப்படியே உங்களுடைய முதல் பட அனுபவம் ஏற்பட்ட கஷ்டங்களையும் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு ஆரம்ப காலகட்டத்துக்கும் வந்து ஒவ்வொரு படி படிக்கட்டுகள் இருக்கும் அந்த படிக்கட்டுகளை ஏறித்தான் நீங்கள் அதை முயற்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பாராட்டுகளும் மனம் நிறைவான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண் பாவம் படத்தில் அற்புதமான இசையை கூட நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் இளையராஜா இசை அமைத்த இசை சொல்ற அந்த படத்துக்கு எப்பவுமே ஒரு படத்துல பாடல் பதிவுடன் தோட்டம் போய் பிசி பார்க்க முடியும் எனக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாசம் போட்டு நிக்கிறேன் நான் போயிட்டு வந்த பழத்தை அந்த நாளை காலிகடு சாங்க பழம் எடுக்கப்பட்ட பிறகு பழிவு அந்த படம் அதுக்கு அது ரெண்டும் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்றது அப்புறம் ரெண்டும் ஒரே நேரத்தில் அவரு அந்த சந்தோஷத்துல பண்ணாரு அப்படியே பண்ணும்போது அது அது அப்படியே தான் அது அந்த பத்து அதாவது போய் நீங்க பொண்ணு பாக்கரச அவங்க மாப்பிளைக்கு நிகர உயராகணும் மாப்பிள்ளை ஒரு கோடு போயிட்டு போயிருக்கு அந்த கோடுகிட்ட போயிட்டு தலைகிட்ட கதாநாயக தலைகிட்டு கோடு போட்டுக்கிட்டோம் அங்க போயின்ட்டு அவங்க அவரு உயரத்துக்கு நம்ம நிகராகணும்ட்டு காலை எம்புவாங்க கொஞ்சம் உயரம் காட்டுறதுக்கு அது ஒரு இன்செக்ட் தான் ஒரு அது ஒரு குறிப்பா பாரு படமா எடுக்கப்பட்டது ஒரு காதல் படமாச்சு அற்புதம் மாற்றி அப்படியே கலையே மாறிடுச்சு பெருமையா சொல்லுறேன் சந்தோஷத்தோடு சொல்லுறேன் அவருக்கு நன்றி சொல்றது ஆண்டாண்டு காலத்து நான் களம் அது எனக்கு அற்புதம் தான் ஒன்னு சொல்றமா வெற்றி படம் எடுப்பில்லை வெற்றி படம் இந்த ஆண்பம் திரைப்படத்தில் எனக்கும் கட்டம் நீங்கள் பார்க்க போகும் காட்சி அந்த பெண் பார்க்க போகும் காட்சி அது என்றென்றும் காலத்தால் வந்து இதயத்தை விட்டு நீங்க அத காட்சியாக அந்த கட்டம் அமைந்திருக்கின்றது அதில் நடித்த சீதா அவர்களைப் பற்றி ஓரிடுவார்கள் அப்பா வந்து அவர் ஏட்ட கதைலாம் கேட்டாரு ஆனா நம்பிக்கை இல்ல அவங்க பேருந்திரி அதான் முதல் பேரு அவங்க ஒருத்தர் பேரு அப்போ நானும் ஒரு அஞ்சு வாங்கி உங்க குடும்பத்தாரோட நீங்க கண்ணிராசி படத்தை பாத்துருவாங்க அந்த படத்தை தயார் பண்ணிடுன்னு போட்டு கமிஷன் சொன்ன படத்தை தயார் பண்ண நம்பிக்கை இல்லைன்னா அவங்க அது எங்கோட பழனோட தெரியும் சீரீசா கோபம் படத்தை இயக்கி நடிக்கும் போது ஏற்பட்ட அதாவது நீங்கள் கதாநாயகனாகவும் நகைச்சுவை கதாபாத்திரத்தையும் நீங்கள் ஏற்று நடத்திருக்கின்ற சந்தோஷங்கள் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நடிகாக்கு அய்யோ அவருக்கு ஒருத்தர் முகத்திலையும் ஒரு சந்தோஷமே இல்லை எல்லாருமே சாக்க Mm-hmm. நிறைய பேர் கேட்ட பெரிய பெரிய ரொம்ப மக்கள்கிட்ட போய் சேர்ந்த வெற்றி வேற பொறுக்கிற மாதிரி உதவி இயக்குநராக பணியாற்றியதை யாரிடம் எங்க பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்ச பாக்கியமாதான் ல்ல ஒரு தும்னா இருக்கணும் இல்ல நான் அவரோட போய் சேர்ந்ததால்தான் அதாவது சொல்லலாம் கீ பீட் கீ முன்னாங்க எங்க வாஜியா அது மாதிரி வாஜியாச்சேர்ந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் உயரம் முக்கியமில்லை திறமைதான் முக்கியம் என ஆணித்தனமாக நிரூபித்தவர் நீங்கள் திரையுலக பெரும்பாலான படங்கள் வந்து நகைச்சுவை மையமாக வைத்து எடுத்த படங்கள் இன்று எல்லோர் மனங்களையும் ஆட்டி வைத்துக் என்று சொல்லலாம் அந்த படங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த காலகட்டங்களில் வென்ற படங்கள் கூட இன்னும் இன்னும் அளிக்க முடியாத படங்களாக மனங்களில் நிலை நிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த படன்களின் பட்டியலில் கண்ணீர் ராசி பிரபுவ வைத்து எடுத்திருக்கின்ற சொன்னாரிய நகைச்சு உணர்வு அந்த மாதிரி வருது அப்போ நகைச்சுவை தமிழ் கதைக்கு அந்த சூழலுக்கு அதனால நான் அதே ரூட்டிய பிடிச்சேன் அப்புறம் நல்ல பூச்சப்பா அது இல்லையா அது இல்லாம நமக்கு உள்ள தனித்தன்மை இருக்கணும் அது நம்ம பயிற்சி பண்ணணும் கவனிக்கணும் அந்த உலகத்தை பறந்து கவனிக்கணும் கவனிக்கணும் நீங்க அடிக்கிறதான் கேள்தை பேசத்துக்கு இந்த உருவம் சரியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் அதுக்கு வந்து ஒத்துக்காங்க ஒண்ணுமா இந்த மக்கள் எதை வச்சு நம்ம ஒத்துக்கிறாங்க யாருக்கும் தெரியாது சென்சியரா வைப்போம் வரும் வாழ்க்கை வரும் நம்பிக்கை அரை வச்சு பண்ண கன்னிராசி இல்ல இன்னும் எனக்கு இருக்கிற இந்த கோதும் இருக்கேன் அப்போ சின்ன பயமா அந்த உருவ எனக்கு நடிகை திருத்தின் மகன் அவர் இளையக்காக அவர் எப்படி கொடுத்தாரு கொடுத்தாரு ரேவதினா டோன்ட் மணி செந்தில் ஜெனரல் ராஜு கேமரா எனக்கு எல்லாம் எல்லாம் அது அந்த கலவை நல்லாட்டு அது ராகுல் வெற்றி எடுப்பதில்லை நிறைச்சு படம் எல்லாம் நடன இயக்குனர் ஆடிடுவேன் அதேதான் தப்பு குடிச்சுடுவாங்க கவனம் செலுத்த என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அது வேற பாக்கிறவங்க அந்த கதை கதையை எழுதுற பாண்டியராயனும் திரைக்கதை எழுதுற பாண்டியராயனும் வசனம் எழுதுற பாண்டியராயனும் இயக்குநர் பாண்டியராயனும் ஒரு நடிகரை உருவாக்கிட்டாங்க இவ்வளவு பாதைக்குள்ளையுமே உங்களுடைய காலங்கள் ஓடிக்கொண்டே அவ்வளவும் ஓடிக்கொண்டே இருந்த காலகட்டங்களாக இருக்கின்றது வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற அனைவரும் ஆமா புரிகின்றது சைக்கிள்ல பொடைய என்ன சிரமப்பட்ட தெரியும் சைக்கிள்ல கட்டிட்டு ஒரு ஒரு பொடைய வியாபாரம் பண்றது என்ன கஷ்டப்பட்டாருன்னு சொல்லுவாரு கஷ்டப்படாம யாரும் உங்களுடைய புகைப்படங்களை நாங்கள் புரட்டி புரட்டி பார்த்த பொழுது எனக்கு அதில் ஒரு பிடித்த புகைப்படம் ஒன்று அடிக்கடி பார்ப்பது ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்தது ஒரு பெருமை அவர் உங்களோட கையை பிடித்து முத்தம் தரும் ஒரு அழகிய புகைப்படம் ஒன்று பார்த்தேன் அதை பற்றி கூறுங்கள் பாடும்பது நான் பாடிறாதீங்க ஆண் பாவம் பாடாது இருக்க பேப்பர்லாம் பாக்குறேன் அப்படினாரு அப்புறம் அவருக்கு படம் பார்க்க வச்ச படம் பார்த்தாரு அவ்வளவுதான் நட்பு படம் பார்த்தாரு அவ்வளவுதான் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கைக்கு நேரில் பத்திரிகை உடம்பு கொஞ்சம் அதுக்கடுத்த கல்யாணம் சொல்றேன் மாப்பிள்ள நான் இங்கேயும் பத்திரிக்கை கொடுத்து வந்த வரவேற்பு வந்து இருபது நிமிஷம் அதுக்கப்புறம் எனக்கு பையன் முர்தான் அது பேப்பர் வந்திருக்கு பாண்டியராஜ் எனக்கு மகான் பதத்திருக்கிறார் எனக்கு வந்து ஒரே சேமி அது புரட்சி கலர் வீட்டுல இருந்து அவர் தான் கல்யாணத்துக்கு அவன் உங்க கல்யாணம் எவ்வளவு பத்து மாசம் இந்த வேலை எல்லாருக்கும் இந்த அன்பை என்ன கதவு ஓகே ஏர்போர்ட்ல இரண்டாவது முறை அமெரிக்கா போய் செக்அப் போயிட்டு வர ஏற்போர்ட்ல வந்து ஒரு கேசட் கீழே இவன ஹெல்த்து தான் பேசுறான் முதலமைச்சர் பையன் அப்படி இருக்கான் அவர் நல்லா இருக்காங்க பெற்ற பெரிய என்ன இல்ல அந்த போட்டோ என் வீட்டுல வர்றவங்க பாத்தாங்க அசையமாட்டாங்க அப்படியே பாத்து நீங்கள் இன்னமும் சாதிக்க துடிக்கும் விஷயங்கள் நிறைய சாதிக்கமா நிறைய விஷயம் அதாவது சாதித்த பிறகு சொல்லலாம் சொல்ல வந்து எஸ் எஸ் படிச்சேன் நானு அதுக்கு டெல்லி வாங்கணும்னு ஆசை டீ படிக்க அப்படி இருக்காங்க அந்த அப்பா வறுமையா இருக்கப்பா மாதிரி படிச்சு வேலைக்கு போட்டேன் வாங்க அதுவும் அது கேச்சு போட்டேன் நான் என்னதான் டைரக்டர் ஆனாலும் ஹீரோ ஆனாலும் ஒரு டிகிரி வாங்காத ஆளா இருக்குமே ஒரு படிப்பாளி நம்ம இல்லையே தொலைதூர கல்வியில தொலைதூர கல்வியில டூ தௌசண்ட்ல எம்ஏ முடிச்சேன் டூ தௌசண்ட்லி பண்ண இப்படி முடிச்சேன் அதாவது எனக்கு கிள்ளி பார்த்துக்காட்சி நான் மத்த ஒரு வேலை படிக்கல எனக்கா பச்சிக்க வேலைகள் புத்தகம் எழுதிருக்க தேவரின் ஒரு புத்தகம் நீ முதல்ல சொன்னீங்க நிறைய தேர்தல அதாவது தேவல ஒரு புத்தகம் எழுதிருக்கது விசை வரை ஒரு புத்தகம் அப்புறம் தூக்கி திரைப்படம் பெரிய எடுத்துருக்கேன் அதுல நான் எடுத்துருக்கேன் போட்டு போய் யோசிச்சு அச போட்டாருங்க தன்னம்பிக்கைதான் என்று உளவுக்கு உதுலாம் காலகட்டத்தில் வந்து அப்பாக்கும் மகனுக்கும் உள்ள காலகட்டங்கள் உங்கள் வாழ்வில் நடந்ததா என்று ஒரு கேள்விக்குரியொன்று எங்கள் மனதில் இன்று வரையும் இருக்கின்றது அந்த படம் வந்து தாய்க்கு ஒரு தாளாட்டு நடிகத்திலகம் சிவாஜி கணேசன் பக்மி ஆமா அதைப் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா வந்து திட்டம் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க இதுதான் நடக்கு அப்புறம் அது தாய்க்காட்டு நானு அப்ப நடிச்சேன் இப்போ இந்த படத்தை பார்த்தாலே உண்மையில ஒரு நிஜ வாழ்க்கைக்கு சமமாக இந்த படத்தில் நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள் இந்த படம் இன்னும் மீண்டும் மீண்டும் பார்த்துக் கொள்வது அந்த உங்களுடைய நடிப்பு ஒரு அப்பாவுக்கு ஒரு கலாட்ட மகன் அப்படி ஒரு காலகட்டங்களை வந்து நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை அடிக்கடி பார்த்து கொள்வேன் வீட்டிலிருந்து சரி சரி சரி இறுதியாக நேசகானம் உங்களுடைய தமிழ்மையில் உள்ள பாசம் அக்கறை நீங்க பேசும்போது தான் தெரியுது இந்த நேசகானம்ன்ற அந்த வார்த்தை இல்ல அதுல ஒரு ஜாலம் இருக்கு ஒரு ஒரு அன்புக்கு பாட்டு என்ன சொல்றது உங்களுக்கு தேடி புரிக்கிற மாதிரி டைட்டில் மாதிரி இருக்கிறீங்க அதாவது நேச காணம்ன்றது ஒரு சினிமா படம் டைட்டில் மாதிரி நீங்க பேசுறது அப்படியே தலாட்ட மாதிரி தமிழா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போதுதான் நம்ம ஒரு குருக்கு வாயில சாப்பிடற மாதிரி கடைகள் முடிந்து தமிழ் பேசமோன்ட்டு பயணம் போச்சு இந்த தமிழ்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டு கேட்டு நன்றி அண்ணா இதுவரை நேரமும் உங்களுடைய சிரமம் பாராது காற்றலையில் இணைந்து இத்தனை கேள்விகளுக்கும் மனதார ஒரு சந்தோஷமாக இருந்து என்னோட நேரடியா உரையாடிய ஒரு சம்பவத்தை நீங்கள் ஏற்படுத்தி தந்தமைக்கு மனம் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அண்ணா